தம்பிரானையே தோழமை கொண்டருளே தமதே தடங்குயம் தேங்கநாற்ப ஒரு தூது செந்த ஏவிக்கொண்டருளும் எம்பிரானையே பெருமாள் இணையில் துணை வர நம்பியாரும் அரை பயந்த ஞானம் எல்லாம் குடிவாழை ஞானியார் புராணம் ஒழியா பெருமை தடையனார் உரிமை செல்வ திருமண அழியா புறங்கள் எய்து அடித்தார் ஆண்ட நம்பனை பயந்த இழியா குலத்தில் இசை யானி பிராட்டியாரை மொழியார் புகழ முடியுமோ இசை என் சிறுகும் மொழியார் புகழ முடியாத கடையனாரை பற்றிய புராணம்னா என்ன இருக்கு அவளுடைய வரலாறு சொல்ல முடியல வரலாறு கூட அவரு திருமணத்துக்கு போது அவர் இருந்தாங்க அவரை பற்றி இருக்கு அதன் பிறகு பேச்சே இல்லை அதனால விளங்கல எனவே இப்ப அவரை பற்றி சொல்லும் இந்த அருமையான அருமை செல்வரை பெற்றவர் அவர் இருந்தார் சரிங்க தம்பிதானை கொண்டருடி இதெல்லாம் பையனுடைய சிறப்பு யார சுந்தரருடைய சிறப்பு பெருமானையே தோழமை கொண்டார் தமது தடம் புயம் தேர் கொம்பால் ஒரு தூது சொல்ல ஏவி கொண்டருளும் மனைவிக்கு நடந்த சண்டையில ஊழல் யாரும் தலையிடக்கூடாது அவங்களேதான் ஏன்னா அது அரைக்குள் நடக்கிறது அறைக்குள்ளேயே முடிச்சுக்கணும் ஆனா பெருமானையே ஒரு முறைக்கு ஒரு முறை அதுக்காக தூது போண்டியவரும் போனார் அப்படிப்பட்ட பெருமை உடையவரை எம்பிரானை சேரமான் பெருமான் இணையில் துணை வராம் நம்பி ஆறு ஒரு பெரிய பேரரசர் சேரமான் பெருமனாயனார் பேரரசோழ பாண்டியன் மூவேந்தர்ல ஒரு வேந்தர் அந்த ஒரு வேந்தர் இவர் வீட்டுக்கு ஒருமுறைக்கு இருமுறை வரவும் அவரை வரவேற்கவும் இவர் பின்னர் செல்லவும் அங்கிருந்தவாறு கையில செல்லவும் இவர் யானை மேல் செல்ல அவர் குதிரை மேல் வர இப்படி வருகின்ற அருமையான நட்புரிமை பெற்றார் இப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரை பெற்ற சடையனாரை வணங்குவோம் இது என்ன என்ன சடையனாரை பற்றி ஒரு குறிப்பும் இல்லை அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்ட மகன் தந்தை காட்டும் நன்றி இவன் தந்தை தான் முடிவு அறிவிமகனாரை பெற்றுவிட்டால் இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லும் என்று சொல்லி முடிஞ்சா சரி அம்மாவுக்கிட்ட போனார் அம்மா எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒடியா பெருமை உரிமை செல்வ திருமனையார் என அது வந்து தாயார் ஆனதுனால கணவனாறு தொடர்பு பிடிச்சிருக்கணும் தடையனாருக்கு மனைவி யார் அருமை அறிவியாப்புறங்களை எதரித்தார் ஆண்ட நம்பி தன்னை பயந்தார் இந்த அருமையான குழந்தையை பெற்ற அம்மா அந்த அம்மா தான் பத்து மாதம் வயிற்றுல செல்றவங்க இழியா குலத்தில் இசை யானை பிராட்டியாரை அது என்ன இழியா குலத்தில் இவங்களுக்கு தெரியும் இழியா குலத்தில் பிறந்தோம் உன்னை உண்மை இகடாது ஏத்துவோம் யாரு வாக்கு சுந்தர திருவாக்குன்னு அதனால இழியா குளத்தில் ஞானி பிராட்டி யாரை என் திரு பொன்மொழியால் நீங்க பணி அஞ்சு பேத்துக்கு சொன்னா எப்படி போட முடியும் நீங்க காலையில சொன்னீங்கன்னா நாங்க மத்தியானம் வரைக்கும் போடலாம் இப்ப புகழ முடியுமோ முடியாது அதனால முடியாது ஐயா உங்களால முடியாதா அப்படின்னாரு என்னால் என்னையா எவருக்கு முடியாதாத்தம் இந்த சொல்லி ரொம்ப அருமையாக நினைவுபடுத்தினார் இனி வெள்ளை அமைச்சருக்கும் என்று ஒன்று தான் இருக்கிறது இவர் சேரநாடு செல்ல யாரே நம்முடைய சுந்தர பெருமான் அங்கிருந்து அவரையே இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவர் அவரு இருக்க இவர வெளியில வந்து அப்படியே கோவில் வர எவ்வளவு வெள்ளை யானை வர அவர் பூஜை முடிச்சிட்டு எங்கயா சுந்தர பார்த்தா யானை மேல போக ஆடா தான் குதிரை காதல் பஞ்சாற்ற ஓதி இந்த குதிரை அதுக்கு முன்ன போய் பலம் செல்ல அங்க முன்ன போகும்போது அழைக்கப்பட்டவர் அவர் இவர் அடையாத விருந்தாளி பழைக்கப்பட்ட சுந்தரர் முன் செல்ல என்னப்பா எப்போ வந்தா என்று வந்தா இன்னும் என் பெருமான் தன் பெரிய குறிப்பிட்டு உடனே சேரனும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன நீ எப்படி அழைக்காம வந்த வந்த சுந்தர மணிக்கு வந்தேன் திருவருள் கூட்டு வச்சு இங்க வந்தேன் அவ்வளவுதான் சார் ஒரே ஒரு உலா பாரு சொன்ன உடனே ஹம் அத ஞான உலா பாடி இந்த பதியத்தையும் அவரும் அந்த போக பாடிய பதியமும் இந்த ஞான உலாவும் மீண்டும் இங்கே பரும்படியாகவும் ரெண்டு பேரும் செய்தார்கள் இரண்டு பேரும் அங்கே சிவகணத்தில் வந்தார்கள் என்று அடுத்த மாதம் அப்படி நிறைவுபடுத்தணும் திருமணி தீர்ந்து ஆஜி செய்வார் அப்போதை தற்போது ஆரோமிகம் அன்பினராய் முப்போதும் திருமையினி தீர்ந்துவார் அதனால் இப்படி எல்லாம் இருக்கின்ற ஒன்றை இந்த நாளிலே நாங்கள் இதுவரைக்கும் நிறைவுபடுத்த முடிந்தது என்று சொல்லி நாளில் இவற்றுக்கெல்லாம் ஏதுவாக இருக்கிற எல்லா பெருமக்களையும் சிறப்பாக நாலு பேர் பெருமக்கள் சொன்ன மாதிரி திருவண்ணூர் நெய்வேலியில் ஒருவர் திருவிழாமூர் ஒருவர் பாண்டிச்சேரி ஒருவர் இந்த நாலு பெருமக்களும் தான் இதுக்கெல்லாம் அடிமையா இருந்து நடத்தியவர் அந்த நாலு திருவிடிகளுக்கும் அவ்வப்பொழுதெல்லாம் இது மாதிரி ஏற்று நடத்திய எல்லா குடும்பத்தினருக்கும் அவ்வப்பொழுதெல்லாம் இது மாதிரி நாளும் இன்னிசையாக தொழில் பரப்பிய போது அமர்த்திகள் கேட்டு மகிழ்ந்த எல்லா பெருமக்களுடைய திருவிடிகளுக்கும் வணக்கம் செய்து அமைச்சர்